வணக்கம் நற்றினையின் ஒரு நிமிட யோசனைக்காக தேர்ச்சியிலிருந்து அணுக்கியன கையில் பணமில்லாதவன் வாயிலேனும் தேன் வைத்திருக்க வேண்டும் ஆம் கையில் பணம் இல்லாதவன் வாயிலேனும் தேன் வைத்திருக்க வேண்டும் என்கிறார் பிராங்க்லின் நன்றி வணக்கம்